வணக்கம் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ராஜ் கமல்ஜா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய பரிசால் கௌரவிக்கப்பட்டுள்ளார் இரண்டு தாஜ்பூர் ஆள்கடல் துறைமுகமானது மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ளது மூன்று பொது அணுகளை ஒய்ஃபை அணுகளின் கீழ் இலவச இணையதளத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டு பி எம் வாணி திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நரேந்திர சிங் கபானி எவ்வாறு அழைக்கப்பட்டார் இரண்டு தாரு பழங்குடியினர் இந்தியாவில் பெரும்பாலும் எந்த மாநிலத்தில் வசிக்கின்றனர் மூன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நகரமான ஓச்சா எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்டு இணைந்திருங்கள் நற்றினியோடு நன்றி வணக்கம்